நாட்டினை நேர்களுக்கு தித்திக்கும் தீபாவளி நாள் வாழ்த்துக்கள் தரவெடிக்காக உங்கள் அன்பு அலமையிலும் சென்னையில இருந்து இது ஒரு ஸ்கூல்ல நடந்த இன்சிடென்ட் டீச்சர் லெசன் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒரு பெஞ்ச்ல இருந்து மூணு பெண் பிள்ளைகள் சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்க சலசலன்னு சத்தம் வருது டீச்சர் கிட்ட வராங்க என்னன்னு கேட்கிறாங்க உங்க பதிலை சொல்லணும்னு கெட் அவுட் அப்படின்றாங்க வெளில போயிடுறாங்க பிள்ளைங்க வெளில போயும் மூணும் சாதம் சத்த போட்டுக்குடிமை பிடிச்சிக்கு சத்த போட்டு சந்தை போட்டுக்கறாங்க பிரின்சிபல் அவங்களை பார்த்தவொடனே இந்த பசங்க சைலண்ட் ஆயிடுது எதுக்கு வெளில இவங்க பதிலே சொல்லாம நிக்கிறத பார்த்தவொடனே மிரட்டுறாங்க உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வரணும் நாளைக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றாங்க பதில் சொல்லனா அப்படின்ன உடனே இந்த பசங்க சாரி மேடம் இவன் சொல்றா அவங்க ஃபாதர் தான் கிரேட் அப்படின் அப்படின்னு எது வச்சுமா சொல்ற அப்படின்னு எங்கப்பா தண்ணியில போயிட்டு ரெண்டு நிமிஷம் மூச்சு அடக்கிட்டு வந்தாரு மூச்சு அடக்கிட்டு இருந்தாரு எங்கப்பா தான் கிரேட் அடுத்த பொண்ணு நோனோ மேடம் எங்கப்பா தான் கிரேட் எங்கப்பா தண்ணிக்குள்ள போய் மூச்சு அடைக்கிறவர்தான் வரவே இல்லை திரும்பி இப்ப சொல்லுங்க மேடம் யாரு கிரேட் நன்றி உறவுகளே